அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் பகவான் ஆதிசங்கரர் அருளிய ஒரு அருமையான பிரகரண கிரந்தத்திலே கடந்த வகுப்புகள் மூலமாக முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம் முப்பத்தி நாலாவது ஸ்லோகத்தை தொட்டு பார்த்தோம் விரிவாக பார்க்க நேரம் இல்லை இப்போ இன்றைக்கு நம்ம முப்பத்தி ஸ்லோகத்திலிருந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் இப்போ ஆத்மபுரத்துடைய முப்பத்தி ஸ்லோகம் நிர்குணோ நிஸ்கிரியோ நித்தியோ நிர்விகல்போ நிரஞ்சனகா நிர்பிக்காரோ நிராகாரோ நித்ய முக்தோஸ்மி நிர்மலகா இந்த முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குணங்களற்றவன் செயலற்றவன் பற்றற்றவன் என்றும் உள்ளவன் உருவமற்றவன் மாறுபாடு இல்லாதவன் பரிசுத்தமானவன் செயல் செய்ய வேண்டும் என்ற சிந்தனை இல்லாதவன் எப்போதும் விடுபட்டவன் இவ்வாறாக தன்னை எண்ணி அதை பற்றி அறிந்து கொள்வாராக என்று இந்த முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்திலே சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இங்க வந்து ஆத்மாவனுடைய லட்சணங்களை எல்லாம் சொல்றார் அந்த வார்த்தைகள் பூரா ஆத்மாவை குறிப்பதாக இருக்கிறது மேலும் நம்ம அந்த எதிர்மறை நேர்மறை அப்படிங்கிற ரெண்டு வார்த்தைகள்ல இப்ப இது இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கவனிச்சோம்னா பார்ப்பதற்கெல்லாமே ஒரு எதிர்மறையான வார்த்தைகளாகத்தான் இருக்கும் குணமற்றவன் செயலற்றவன் பட்டற்றவன் அப்படின்னே வந்துட்டு இருக்கும் ஆனா நாம் வந்து மனிதர்கள் ஆகிய நம்ம இடத்திலே பொதுவாக எப்படி எதிர்பார்க்கணும் அப்படின்னா நேர்மறை சிந்தனைகளை தான் நம்ம எதிர்பார்ப்போம் நம்ம இடத்துல வந்து ஆகாது நடக்காது முடியாது அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் ஒரு எதிர்மறை சிந்தனைகள் அப்படி சொல்லக்கூடாது முடியும் நடக்கும் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நாம் வளர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படித்தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கவும் பட்டிருக்கிறது அப்ப இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துல அந்த நேர்மறை சிந்தனையை நம்ம மேம்படுத்தி பார்க்க முயற்சி செய்யும் போதுதான் நம்ம இடத்துல அந்த இருமை தன்மைகள் உண்டாகி விடுகின்றன ஏன்னா இங்க எதிர்மறை விளைவு ஒன்று வரவே கூடாதுன்னு மனசு எதிர்பார்க்கது இல்லையா அந்த எதிர்பார்ப்பு என்ன பண்ணதுன்னா மனதிற்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு து அப்ப அதனால என்ன ஆகுதுன்னா தோல்வின்னு ஒரு விஷயம் வரும்போது தோண்டு போயிடுறோம் எப்பொழுதுமே நமக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கணும் தோல்வியே வரக்கூடாது அப்படிங்கிற மனப்பான்மை எல்லாம் நமக்கு வந்துடுது ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த இருமைகள்ல எப்பயுமே நம்ம சிக்கக்கூடாது அதாவது இங்க வெற்றி தோல்வி அப்படிங்கிற அந்த இருமைகள் எடுத்துக்கிட்டு எனக்கு வெற்றி மட்டும்தான் வரணும் தோல்வி வரவே கூடாது அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லுது ஏன்னா இப்ப தோல்வி வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் வந்து வந்து போகின்ற ஒரு சுழற்சி தான் ஒரு மேடுன்றதா ஒரு பள்ளம் இருக்கும் ஒரு பள்ளம் இருந்தா அடுத்தது ஒரு மேடு வரும் இது அனுபவத்துல நம்ம நடைமுறையில பார்த்தாலும் நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய மனதில் இருக்கின்ற பதிவுகள் தான் அந்த தவறான பதிவுகள் வந்து ஒருதலை பட்சமாக பதியப்பட்டிருக்கு அதாவது எப்பயுமே நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கணும் கெட்டது வந்துடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மனசுல நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது ஆனா இங்க என்ன வரும் என்ன போகும் எப்படி நடக்கும் அப்படிங்கிற அந்த இருமைத்தன்மைக்குள்ள அதை பிரித்து அதை விசாரணை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த இரண்டும் கலந்துருக்கிறது தான் இங்க மனித வாழ்க்கை அப்படின்னு புரிந்து கொள்ளணும் இன்பமும் துன்பமும் கலந்தது தான் இங்க மனித வாழ்வு எனக்கு எப்பயுமே இன்ப மட்டும் வரணும் துன்பமே வரக்கூடாது அப்படின்னு சொன்னால் அது முடியுமா இவருக்கு தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வெயிலின் அருமை வந்து நிழலில் தான் தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா ஏன்னா இப்போ நிழல்ல வந்து நம்ம இருக்கும்போது நல்ல குளிர்ச்சியா நல்ல ரம்யமா இருக்கு ஆனா அந்த நிழல்ல இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி அந்த ரம்யமான தன்மை நம்ம எப்போ உணர முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான வெயிலிருந்துட்டு நீங்க நிழலுக்குள்ள வந்தால்தான் அது அந்த வித்தியாசத்தையே நீங்க புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா அந்த வெயில் இருக்கக்கூடிய சூடு வந்து நம்மளை கலைப்பை படுத்திட்டுச்சு அந்த களைப்பாறுவதற்காக நம்ம ஒரு நிழல்ல வந்து ஒதுங்கும்போது அந்த நிழலுடைய குளிர்ச்சி தன்மையும் அந்த நிழல் தன்மையும் நமக்கு ஒரு அமைதியோ ஆனந்தத்தை கொடுக்குது மனசு அப்ப அந்த நிழலின் அருமை எப்பொழுது நமக்கு தெரியும் அப்படின்னா வெயில்னு ஒண்ணு இருந்தால்தான் தெரியும் வெயில்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னா நிழல் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கிறது நமக்கு தெரியாமையே போயிடும் அப்ப இதான் சாஸ்திரம் சொல்லுது எப்பயுமே அந்த ஒரே விஷயத்த வந்து மனசு பதிவு பண்ணிக்கிட்டு அதுலேயே சிக்கிக்கிட்டு இருக்கக்கூடாது அதனால இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கிட்டு எனக்கு நெகட்டிவே வரக்கூடாது எல்லாமே பாசிட்டிவாக தான் நடக்கணும் அப்படிங்கிற அந்த போக்கு அந்த மனப்பான்மை அந்த மனப்பாங்கெல்லாம் வந்து ஒரு அஜானம் ஒரு அறியாமை என்பதாக சாஸ்திரம் நமக்கு சுட்டி காட்டுது அப்ப அதனால்தான் நம்ம வந்து இருமைகளில் சிக்கி கொண்டு மட்டும் விரும்புகின்றோம் தோல்வியை ஏற்க மறுக்கின்றோம் அதனால் வெற்றி தோல்வி என்ற உரிமைகளை கடந்து நம்முடைய இயல்பான உரிமை நிலையிலே சமநிலைகளே நாம நிற்க முடியாமல் போய்விடுகின்றது என்று சாஸ்திரம் சுட்டிக்காட்டுகிறது அப்ப அத்தகைய மனநிலையில் உள்ள நம்முடைய இந்த இயல்பான உலக பார்வைக்கும் கயிற்றை பாம்பாக கருதுகின்ற பார்வைக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை என்பதாக சாஸ்திரம் சுட்டிக்காட்டு ஏன்னா இந்த இருமை நிலை தன்மையில ஒரு கயிற்றை பார்த்து பாம்பு எப்படின்னு பதறும்போது அந்த இடத்துல நம்ம இடத்துல என்ன காணப்படுகிறது ஒரு அஜ்ஞானம் அறியாமை இருக்கிறது ஒரு அறியாமை தன்மை அந்த இடத்துல இருக்கிறது ஆகவே அறியாமையில் அப்படி இருக்கின்ற ஒருவனுக்கு அது பாம்பு அல்ல என்றுதான் முதலில் தொடங்க வேண்டும் அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும் அந்த கயிற்றை பார்த்து பாம்பு என்று பதறிக்கொண்டிருக்கின்றவனுக்கு அது பாம்பு அல்ல என்று தான் நம் அவனுக்கு சுட்டி காட்ட வேண்டும் தொடங்க வேண்டும் இல்லாவிட்டால் அவன் பார்ப்பதை பாம்பாகத்தான் பார்த்து கொண்டே இருப்பான் ஆகவே அதிலிருந்து அவனது கவனத்தை திருப்ப அது பாம்பு அல்ல என்றுதான் முதலில் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது அப்ப அந்த பாம்பு அல்லங்கிற வார்த்தை ஒரு எதிர்மறை வார்த்தையாகத்தானே இருக்கிறது அது நேர்மறை வார்த்தையாக எப்படி சொல்ல முடியும் அப்ப எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம கையாள வேண்டி அல்லது எந்தெந்த மாதிரி செயல் விளைவுகள் நம்ம இடத்திலே உண்டாகி என்பதை நாம பகுத்து பிரித்து பார்க்கின்ற அந்த விவேக சக்தி நம்ம இடத்திலே மேலோங்கும் போது மட்டும்தான் அந்த இருமைகளை கடந்து நாம் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதாக மகான்கள் நமக்கு சுட்டிக்காட்ட வருகின்றார்கள் அது மாதிரி இந்த ஆத்ம ஞான விஷயத்திலும் நீ பார்க்கும் ஒன்று அது என்ற எதிர்மறையாகவே தான் ஆரம்பிக்கிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த எதிர்மறை விஷயத்துல நேத்தி நேத்திங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் நீ மனம் நீ புத்தி அல்ல நீ இந்த உடல் அல்ல அப்படின்ட்டு எதிர்மறை விஷயமாகத்தான் சாஸ்திரமிங்கு சுட்டி காட்டுது அப்ப இந்த மாதிரி எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த குணங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது அதை கையாளக்கூடிய வழிமுறைகளை சாஸ்திரம் எதிர்மறையாக கையாளுவதை பார்த்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையும் சிலருக்கு இருப்பதனால்தான் இதை சிலர் விரும்புவதில்லை என்பதாகவும் சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது அதனால அந்த இருமை நிலையை வந்து நம்ம விட்டுவிட வேண்டும் அந்த உரிமைகளிலிருந்து விலகிவிட வேண்டும் அதனால வரக்கூடிய அந்த நல்லது கெட்டது நண்பன் எதிரி பாவம் புண்ணியம் மேலானது கீழானது போன்ற இருமைகள் நம் இடத்திலே ஏறி உட்கார்ந்து கொண்டு அதிலே நம்மை ஆட்டி வைக்கிறது அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று சாஸ்திரம் வலியுறுத்துகிறது இந்த பாகுபாடுகள் கொண்ட இருமைகள் இல்லாமல் ஒன்று மட்டுமே இருக்க முடியும் என்பதை நம்மால் அறிவுபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியவதில்லை காரணம் என்ன அந்த இருமைகளையேதான் காரணமாக இருக்கிறது அப்படியே இருந்தாலும் அது கிடைப்பதோ அல்லது அதை காணுவதோ மிகவும் அரிது என்பதாகத்தான் நாம் நினைக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட ஒன்று இருப்பதால் தான் நாமே இருக்கின்றோம் என்றும் நாம் இருப்பதனால்தான் இந்த உலகமும் இருக்கின்றது என்றும் சீடனுக்கு உணர்த்துவதற்காக சத்குரு இது போன்ற வாக்கியங்களை எல்லாம் கையாள வேண்டிய கட்டாயத்திலே வந்து விடுகிறது அதனாலதான் நேர்த்தி நேர்த்திங்கிற வார்த்தையை வந்து சிஷியர்களுக்கு குரு உபதேசிக்கும் போது நீ அதுவல்ல நீ மனம் அல்ல நீ புத்தி அல்ல நீ உடல் அல்ல ஒரு எதிர்மறை வார்த்தையை கையாள வேண்டியதுல மக்கள் வேறு மாதிரி புரிந்து என்று இங்கு சுட்டி அப்ப அதனால அனைவருக்குமே நன்கு தெரிந்தவைகளில் ஆரம்பித்து அதுவல்ல அதுவல்ல என்று அவர் சீடனுக்கு உபதேசம் செய்கின்றார் அதனாலேயே எதிர்மறை விளக்கங்கள் இங்கு காணப்படுகின்றன என்பதாக பார்க்கப்படுகிறது அதே மாதிரி ஒருவனை வாழ்த்தும் நல்ல குணங்களாக பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ் என்று வாழ்த்துகிறோம் ஏன் ஒருவனிடம் காணப்படுகின்ற குணங்கள் அவனது புத்தியை சார்ந்தவைகள் என்பதனாலே அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்க வேண்டுமானால் அவனது சிந்தனைகள் நல்லதாக அமைய வேண்டும் என்பதாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப நல்ல சிந்தனைகள் வேண்டுமானால் அவனது எண்ணங்கள் நல்லதாக உதிக்க வேண்டும் நல்ல எண்ணங்கள் உதிக்க வேண்டுமானால் அவனது மனம் தூய்மையாக இருக்க வேண்டும் மனம் தூய்மையாக இருக்க வேண்டுமானால் அவனது புத்தி உள்வாகுகின்ற விசய சுகங்களிலே விவேகம் இருக்க வேண்டும் அப்ப அத்தகைய விவேகிக்கு மட்டும்தான் எண்ணங்களிலே ஏற்றத்தாழ்வுகள் மறைந்து இருமைகள் இல்லாத அந்த சமத்துவ நிலையிலே சத்தியத்தை சார வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எழும் அத்தகைய சத்திய சீலனுக்குத்தான் சத்துவ குணமும் மேலோக்குகின்றது அத்தகைய சத்துவ குணங்களில் சாதகனின் வாழ்வில் பெரும் பங்கு வகித்து அவனை மேன்மேலும் நன்மையை நோக்கி நடக்க வைக்கின்றது அப்ப இதைதான் அஷ்டாவ கிரகீதை எப்படி சொல்லுது அப்படின்னா தன்னை முக்தன் என கருதுபவன் முக்தன் தன்னை பக்தன் என கருதுபவன் பக்தன் ஆக உன்னுடைய மதி எதுவோ உன்னுடைய கதி அதுவே அப்படின்னு அஷ்டாவ நமக்கு சுட்டிக்காட்டுது அப்போ நாம் இங்க முக்தனா பக்தனா அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்த விஷயம்தான் ஆனா நாம் உண்மையிலே அடைய வேண்டிய இலக்கு என்ன முக்தி மோட்சம்தானே ஏன்னா நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் நெறிமுறைகளிலே இருக்கக்கூடிய புருஷார்த்தம் இறுதி நிலை என்ன அப்படின்னு நம்ம கடந்த பாடங்கள்லயே பார்த்தோம் அறம்பொருள் இன்பம் வீடு அப்படின்னு தமிழ்ல பார்த்தோம் சமஸ்கிருதத்துல தர்மார்த்த காம மோட்சம் என்று பார்த்தோம் அப்போ அந்த மோட்சம் என்றாலும் வீடு பேருந்தாலும் முக்தினாலும் அந்த விஷயத்துக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தா மனிதருக்கான விடுதலை அப்படின்னு அப்ப இந்த முக்தி மோட்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம நாடுறோம் ஆனா அது என்னன்னு தெரியாம நாடக்கூடாது அதை பற்றி ஒரு தெளிவு நம்ம இடத்துல இருக்க வேண்டும் அது மனிதர்க்கான விடுதலை அப்ப அதை இந்த அஷ்டவக்கரு கீதை சொல்லும் தன்னை முக்தன் என கருதுபவன் முக்தனாகின்றான் தன்னை பக்தன் என கருதுபவன் பக்தனாகின்றான் அப்போ அவனது மதி எதுவோ அவனது கதி அதுவே என்று சொல்கிறது அப்ப நம்முடைய கதி எப்படி இருக்கணும் முக்தனாக மாற வேண்டுமா பக்தனாக மாற வேண்டுமா என்பது நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க அந்த காலத்துல எல்லாம் அப்போ கூட சொல்றாங்க எப்படின்னா இப்போ ஒருத்தர் கையில வந்து ஒரு பட்டாம்பூச்சியை கொடுத்துடுறோம் அவன் பட்டாங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ இந்த பட்டாம்பூச்சி உயிரோடு இருக்கா இறந்து போச்சா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கறான் எதிரில் இருக்கிறவங்ககிட்ட இப்போ அவன் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொன்னா அவன் கையில வச்சிருக்க அந்த பட்டாம்பூச்சியை கொல்லாம உயிரோடு வெளியே கொண்டு வருவான் உயிரோடு இருக்குன்னு சொன்னா அதை கொன்னுட்டு இறந்துடுச்சின்னு காட்டுவான் அப்ப இப்ப பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி தன்னுடைய கையில வைத்து அதை வாழ வைப்பதும் அதை இறக்க வைப்பதும் அவனிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அதை வெளியே கொண்டு வந்து காட்டும் போது எதிர்னு இருக்கிறவன் எப்படி விரும்புறான் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு அவனுக்கு நேராக அதை செய்ய வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம் இப்ப எதிர இருக்கிறவன் அந்த பட்டாம்போச்சு உயிரோடு இருக்குன்னு சொன்னா அதை கொண்டுதான் இவன் கண்டிப்பா காட்ட போறான் அப்போ அதை இறந்து விட்டதுன்னு சொல்லுவான் அப்ப இவன் தான் ஜெயிச்சான் அவன் வந்து தோத்துட்டான் ஏன்னா அவன் உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டான் இவன் வந்து இறந்து போச்சுங்கிறத நிரூபிப்பான் இல்ல அவன் இறந்து போச்சுன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான் கொல்லாம அதை உயிரோடு காட்டுவான் இந்த ஓமானத்தை நம்ம எடுத்துக்கணும் இந்த ஓமானத்தை எடுத்து பார்த்தோம்னா நம்முடைய மனதனுடைய போக்கு இது இதைதான் மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் அதாவது மனதனுடைய போக்கு இப்படித்தான் இருக்கும் ஒரு விஷயத்திற்கு நேர் எதிராக செயல்படும் அதாவது மற்றவர்கள் சொல்லுவதை ஆமோதிக்காது அதற்கு வேறாக அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் புரிந்து கொள்ளும் அப்புறம் தன்னுடைய தனித்துவத்தை நிலைநாட்ட விரும்பும் அகங்காரத்தை வெளிப்படுத்தி காட்டும் இதுதான் மனிதனிடத்திலே காணப்படுகின்ற மனவிகாரங்கள் அப்படின்னு சொல்றோம் மனோவிகாரங்கள் அப்படின்னு சொல்றோம் அப்ப இது மாதிரி நம்மிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்த யார் ஒருவன் புரிந்து முடியும் அப்படின்னா இது மாதிரி தத்துவ விசாரங்களுக்குள்ள வந்து இந்த ஆன்மவியல் பாடங்களை படித்து அந்த மனதிற்கு ஒரு புரிதல் கொடுக்கும் போதுதான் தன்னுடைய உண்மை நிலை என்ன யதார்த்த நிலை என்ன நான் பக்தனா முக்தனா என்பது புரிய வரும் அப்படி புரிய வருகின்ற போதுதான் நம்முடைய உண்மை சொரூபம் வெளிப்படவும் ஆரம்பிக்கும் அதன் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றார் ஒரு முற்றிய ஆத்ம ஞான சாதகனுக்கு அந்த குணங்கள் யாரிடத்திலே இருக்கின்றது என்று சிந்திக்க வேண்டியது வரும் அப்போது புத்தியை சார்ந்த குணங்கள் எதுவும் இல்லாத ஆத்மாவாகிய நான் புத்தி அல்ல என்பதை அறிந்தவனுக்கு நான் நிர்குணன் என்ற நிலை தெரிய வரும் இந்த ஸ்லோகம் என்ன சொல்ல வருது நிர்குணன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளது நான் குணங்கள் அற்றவன் ஒரு வார்த்தையை கையாளது அப்போ இந்த புத்தி சார்ந்த விஷயத்திலே நம்ம கொஞ்சம் விசாரணை பண்ணி பார்த்தா உண்மையில் நம்மிடத்திலே எந்த குணங்களும் இல்லை நாம் தூய நிர்குணஸ்வரூபம் குணங்கள் அற்றவன் என்ற நிலை தெரிய வரும் நான் மனம் அல்ல என்பதனாலே அந்த பற்றுக்களினால் வருகின்ற அழுக்குகள் ஏதும் இல்லாத நிரஞ்சனன் என்ற நிலையும் புரிய அப்ப காலத்தை எவ்வளவு நீட்டினாலும் குறுக்கினாலும் நான் எப்போதும் உள்ளவன் என்பதனாலே நான் நித்தியன் நித்தன் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்கு இந்த ஸ்லோகத்திலே சொல்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் எடுத்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா நிர்குணன் நிஷ்கரியோ நித்தியோ நிர்விகல் போ நிரஞ்சனா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் வருது இதெல்லாம் சமஸ்கிருத வார்த்தை தான் ஆனா இதுக்கெல்லாம் தமிழாக்கம் நம்ம ஒவ்வொன்னா விசாரணை பண்ணி பார்க்கும்போது அது தெளிவுபடும் அப்ப இங்க நிரஞ்சன அப்படின்னா அழுக்கு இல்லாதவன் அழுக்குகள் ஏதும் இல்லாத நிரஞ்சனன் அப்ப காலத்தினுடைய இது வந்து இந்த உடலுக்குத்தானே இருக்கு இப்போ காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த வந்து போகின்ற உடலுக்குத்தான் இருக்கு ஆன்மாவிற்கு அந்த கால தேசத்துக்குள்ள வராது ஆன்மா அப்ப அது என்றென்றும் சாஸ்வதமாய் சத்தியமாய் நித்தியமாய் இருக்கின்ற பொருள் இல்லையா அதனால் அது நித்தன் என்று சொல்லப்படுகிறது அப்ப உருவம் என்று ஒன்று இருந்தால்தான் அது இடம் என்றும் இல்லாத இடம் என்றும் கூற வேண்டிய ஒரு கட்டாயம் வருகிறது ஆனால் எனக்கோ உருவம் இல்லை ஆத்மாவிற்கோ உருவம் இல்லை அப்பொழுது நான் என்ற உணர்வு என்னிடத்திலே இருப்பதினாலே நான் நிராகாரன் நிராகாரன் என்றால் உருவமற்றவன் உடல் என்ற உருவத்திற்குத்தானே இந்த இளமை முதுமை போன்ற நிலைப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன அப்போ அந்த வேறுபாடுகள் அந்த உடலினுடைய விதவிதமான மாறுபாடுகள் எனக்கு கிடையாது யாருக்கு ஆத்மாவாகிய நிராகாரனாகிய எனக்கு கிடையாது என்று சாஸ்திரம் சொல்லுது அப்ப நான் என்ற உணர்விற்கு இந்த மாறுபாடுகள் ஏதும் இல்லாததால் நான் நிர்வீகாரன் நிர்வீகாரன்னா மாறுபாடு இல்லாதவன் அதனால அந்த நிர்வீக்காரன் வார்த்தையை இங்க எடுத்துக்குது அப்ப உருவன் என்று ஏதும் இல்லாத உணர்வாகிய நான் என்பதால் உருவத்தை ஒட்டும் தூசுகள் ஏதும் இல்லாத பரிசுத்தன் அப்போ நான் தூய்மையானவன் சுத்தமானவன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்போ ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் இல்லாததினாலே என்னிடத்திலே சங்கல்ப விகல்பங்கள் கிடையவே கிடையாது அப்ப அப்படிப்பட்டவனாகத்தான் நான் இருக்கின்றேன் மேலும் ஏதேனும் செய்தால்தானே நான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து உண்டாகும் ஆனால் நான் செய்கின்றேன் என்ற சிந்தனை இல்லாததினாலே நான் நிற்கிறியன் என்னிடத்துல எந்த கிரியைகளும் கிடையாது பந்தம் என்ற ஒன்று இல்லாததினாலே அதிலிருந்து விடுதலை என்ற ஒன்றும் இல்லாமல் போகின்றது அப்போ இங்க விடுதலை என்பது யாருக்கு வேணும் ஆத்மாவுக்கு வேணுமா மனதிற்கு வேணுமா அப்ப அதை நம்ம நன்றாக விசாரணை பண்ணி பார்த்தோம்னா இங்க விடுதலை மனதிற்கு தான் வேணும் ஏன்னா ஆத்மா எப்பொழுதும் சுயம்பிரகாச அறிவாய் பூரண விடுதலையில்தான் இருக்கு அதை யாரும் கட்டி வைக்கல அதுக்கு எந்த பந்தமும் கிடையாது அப்ப விடுதலை என்ற ஒரு விஷயம் ஆத்மாவிற்கு தேவையே இல்லை அப்ப அது எந்த ஒரு கிரியையிலையோ அல்லது ஒரு அசுத்தமான நிலையிலையோ சம்மந்தப்படுவதே கிடையாது அப்ப இதுல எது சம்பந்தப்படுது அப்படின்னா மனசுதான் இதெல்லாம் சம்பந்தப்பட்டுக்குது அப்ப அதனாலதான் மகான்கள் சுட்டி காட்டும் போது இந்த விடுதலைங்கிற வார்த்தை யாருக்கு தேவை உடலுக்கா மனதிற்கா ஆத்மாவிற்கா அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தா உடல் ஏற்கனவே விடுதலை ஆயிடும் ஒரு நாள் அது காலாவதி ஆகும்போது அந்த உடல் வந்து இந்த பூமியை விட்டு விடுதலை ஆயிடும் இங்க இருக்காது ஆத்மா என்றென்றும் விடுதலை தான் இருக்குது அதுக்கு விடுதலை தேவையே கிடையாது அப்ப எது விடுதலை அடைய வேண்டும் என்றால் மனசுதான் விடுதலை அடைய வேண்டும் ஏன்னா மனசுதான் பல்வேறு விசய சுகங்களை ஏற்றி வைத்துக் கொண்டு அதுல சிக்கிக் கொண்டிருக்கிறது பற்றுகள்ல பற்றி கொண்டு அப்ப அந்த பந்தம் இல்லாத ஆத்மாவாகிய நான் என்றும் பூரண விடுதலை ஆனவன் அப்படின்னு நீங்க அப்போ எனக்கு பந்தம் ஏதும் இல்லாததால் நான் நித்திய முக்தன் அப்போ இது மாதிரி இவர் சொல்ல வர்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் தான் என்று அறிவாயாக அவர் சொல்றார் அந்த வார்த்தைகள் தான் இங்க ஆத்மாவை பற்றிய ஒரு விளக்கம் நிர்குணோ நிஸ்கிரியோ நித்தியோ நிர்விகல்போ நிரஞ்சனகா நிர்வீக்காரோ நிராகாரோ நித்ய முக்தோஸ்மி நிர்மலகா இந்த முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்திலே இந்த மாதிரி ஆத்மாவிற்கு இத்தனை குணங்கள் இருக்கின்றன இந்த குணங்கள் எல்லாமே உண்மையில் ஆத்மாவின் இடத்திலே நம்மால் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறது ஏன்னா இதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட்ஸ் நேர்மறை வார்த்தைகளுக்கான எதிர்மறை வார்த்தைகள் ஏன்னா நம்ம எல்லாம் என்னென்ன புடிச்சுக்கிட்டு இருக்கிறோமோ அதெல்லாம் எதிராக இதெல்லாம் சொல்லுதோ அப்ப அந்த மாதிரி எதிர்மறை வார்த்தைகளை நம்ம வந்து மனசு ஏத்துக்காதனாலதான் நம்ம அதை ஒத்துக்க மாட்டேங்கிறோம் இத வந்து சாஸ்திரம் புரிய வச்சு அப்படி நீங்க எதிர்மறை எண்ணம் நேர்மறை எண்ணம் அப்படின்ற எண்ணங்களை கூட பிரித்து பார்க்க வேண்டியது கிடையாது அதெல்லாம் இருமைகளினாலே உண்டாகிறது அப்ப அதை கொஞ்சம் விசாரணை பண்ணி அந்த வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்திற்கு சமநிலைக்கு மனசு வந்து வர வேண்டும் ஏன்னா இங்க மனதனுடைய விடுதலை அப்படிங்கிறது என்னன்னா எதையும் பற்றாமல் வருவதையும் போவதையும் சமமாக பார்க்கின்ற பக்குவம் அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்ல வர்ற முக்கிய சாரணம் அதாவது ஆத்மாங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள வந்துட்டா அங்கு ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது இருமைகள் கிடையாது அப்போ ஆத்மா எதிலும் சம்பந்தப்படாமல் இருக்கிறது அது சங்கமிக்காத நிலையில் அதுக்கு அசங்கன்னு ஒரு பேர் இருக்கு சங்கமம் அப்படின்னா ஒன்று சேர்தல் அப்படின்னு பொருள் தமிழ்ல அசங்கன் அப்படின்னா அதற்கு எதிர்பார்த்தை எதிலும் சம்பந்தப்படாதது அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆத்மாவை அசங்கன் தான் சொல்றது சாஸ்திரம் அப்ப அது எதிலும் சம்பந்தப்படுவதில்லை எதோடும் ஒட்டுவதில்லை அப்ப அப்படிப்பட்ட அந்த எதோடும் சம்பந்தப்படாத குணங்களற்ற அந்த ஆத்மாவை பற்றி விவரிக்கும் எல்லா வார்த்தைகளுமே எதிர்மறை வார்த்தைகளாகத்தான் சாஸ்திரம் சொல்லுது அப்ப இதை நம்ம விசாரணை பண்ணி பார்த்தா இங்க எதிர்மறை நேர்மறை அப்படிங்கிறது நம்முடைய மனம் சார்ந்து இருக்குது ஆனா நம்மிடத்துல வர வேண்டியதோ புரிதல் தான் வர வேண்டும் இங்க நேர்மறை எதிர்மறைங்கிற அந்த இருமைகளிலிருந்து விலகி என்ன இடத்திலே நாம் அதை எப்படி கையாளிகின்றோம் எதற்காக அது தேவை எதற்காக அது தேவை இல்லை அப்படிங்கிற அந்த புத்தியினுடைய விசாரணத்தன்மை விரிவடைய வேண்டும் விவேகத்தை அடைய வேண்டும் தான் இங்க பார்க்கப்படுகிறது அப்ப இந்த மாதிரி குணசக்திகள் எல்லாம் பொதுவாகவே மனதினால் ஏற்பட்ட கூடிய விஷயங்கள் ஆனா ஆத்மாவிற்கு இந்த எந்த குண வேறுபாடுகளும் கிடையவே கிடையாது என்று சொல்றார் அப்ப அந்த நித்திய முக்தனாக இவைகள் எல்லாம் உள்ளடக்கியவனாக நான் தான் இருக்கின்றேன் என்று தீர விசாரித்து நீ அறிவாயாக என்று முப்பத்தி நான்காவது ஸ்லோகத்திலே இப்ப பொதுவாகவே நம்ம வந்து இந்த மாதிரி விசய சுகங்கள்ல விசாரணை பண்ணி பார்க்கும்போது நிறைய விவகாரங்களுக்குள்ள நம்ம போறோம் வரோம் அப்ப நிறைய செயல்பாடுகள்ல இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம நடைமுறையில பாக்குறோம் இப்போ பகவான் ஆதிசங்கரர் வந்து இந்த மாதிரி ஆத்மஞான பாடங்களை நமக்கு உபதேசம் பண்ணி நமக்கு இதெல்லாம் புரிய வச்சு நம்மை ஒரு சரியான பாதையில கொண்டு வருவது போல நிறைய மகான்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களை எடுத்து புரிய வைக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நிறைய புத்தகங்களும் நூல்களும் நம்ம இடத்துல வருகின்றன வந்தும் இருக்கின்றன நாம தான் அதெல்லாம் படிக்கிறது இல்லை அப்ப படிக்க படிக்க நமக்கு என்ன ஆகும்னா ஒரு நல்ல தெளிவும் ஒரு நல்ல புரிதலும் வந்துவிடும் உண்மையில் இங்க வந்து என்னன்னா மனசுதான் இந்த புற விஷயங்கள் எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு அதுல சிக்கிக்கொண்டு இது நல்லது இது கெட்டது அது சிறந்தது அது தாழ்ந்தது அப்படின்னு எல்லாம் உண்டாக்கி வச்சிருக்கு அது மற்றவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டு திணிக்கப்பட்ட விஷயமாகவும் இருக்கிறது அப்ப இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வரும்போது நம்ம இடத்துல ஒரு புரிதல் வந்து மேலோங்கி வரும் அந்த புரிதல் நம்ம வந்து சரியான பாதையில கொண்டு போவதற்காக ஒரு விழிப்புணர்வை கொடுக்கும் அந்த விழிப்புணர்வு மனதிற்கு தான் உண்டாக வேண்டும் அறியாமையில ஏற்றி வைத்து மகான்கள் சுட்டிக்காட்டி அந்த மனதை வந்து அந்த அறிவு நிலைக்கு உயர்த்துகிறார்கள் அதுதான் மனதினுடைய பரிணாமம் என்பதாகவும் நம்ம பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட இந்த நூல் நம்முடைய மனதை விடுவிக்கக்கூடிய வழிமுறைகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்துட்டே வருது அந்த விடுதலை என்கிற விஷயம் மனதிற்கு எப்ப உண்டாகும் புரிதல் வரும்போது அந்த நிலையில மேலும் இன்னும் சில விஷயங்களை சொல்றார் முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் அகமாக்சர்வ பகிரந்தர் கதோச்சயத சதா சர்வமக சித்தோ நிகிசங்கோ நிர்மலோச்சலக இந்த முப்பத்தி ஐந்தாவது ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா ஆகாயத்தைப் போல அனைத்து பொருட்களிலும் உள்ளும் புறமும் வியாபித்து உள்ளவன் மரணம் இல்லாதவன் எங்கும் சமமாயிருப்பவன் எப்போதும் உள்ள சித்தன் என்று இந்த முப்பத்தி ஸ்லோகத்திலே மேலும் அந்த ஆத்மாவினுடைய மகத்துவத்தை பேசுகிறார் அப்போ அந்த ஆத்மாவைத்தான் நான் இருக்கிறேன் அப்படிங்கறத நம்ம நன்றாக உள்வாங்கி கொண்டு நம்ம பார்க்கும் நம்முடைய உண்மை தன்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கறத மேலும் மேலும் விளக்குகிறார் அப்போ அந்த ஒரு வார்த்தை சித்தோ நிகிசங்கோ நிர்மலோச்சலகா அப்படிங்கிற வார்த்தை சதா சர்வ சித்தோ நிகிசங்கோ நிர்மலோச்சலக ஆகாயத்தை போல அகமகாச வச்சர்வ பகிரந்தர் கதோச்சயதகா அதாவது பகிர் அந்தர் அப்படின்னா உண்ணும் புறமும் அகமாத்மா அதாவது நானே அந்த ஆகாச வடிவாக அந்த ஆகாசம் எப்படி இருக்கு ஆகாசம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வார்த்தைகளால் விளக்க முடியாது ஆகாசத்தை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆகாயம் அப்படின்னா ஏதோ நம்ம மேல இருக்கிற அந்த நீல வானத்தை பார்த்து ஆகாயம் நினைச்சுக்க கூடாது ஆகாயம் அப்படின்னா இந்த ஹோல் யூனிவர்சல்லே மிதக்கிட்டு இருக்கிறது இல்லையா அதுதான் ஆகாயம்னு சொல்றோம் அப்போ இந்த ஹோல் யூனிவர்சலேனா கேலக்சியே அதாவது சூரிய மண்டலத்தை சுற்றி எத்தனையோ கோள்கள் இருக்கும் ஒரு கேலக்சி பல கேலக்சி இருக்கு பல சூரியன்கள் பல சந்திரங்கள் பல நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு வானவெளியில நாம வந்து ஒரு சூரிய மண்டலத்தை மையமாக கொண்டு ஒரு பூமியில வாழ்கிறோம் இது சயின்ஸ் சொல்லுது அப்ப இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட அண்ட வெளி இந்த அண்ட ஆகாயம் அதுதான் வெளி வெட்ட வெளி சாஸ்திரம் சொல்லுது அப்போ அந்த வெட்ட இவ்வளவு காட்சி ஆயிட்டு இருக்கு இத்தனையும் மிதக்கிட்டு இருக்கு இந்த அண்டத்துல இந்த பெயர் அண்டத்துல அப்ப அந்த ஆகாயமானது இத்தனை மிதக்கிட்டு இருக்கும் போது அது சூரியனுக்குள்ள இருக்கு சூரியனுக்கு வெளியும் இருக்கு பூமிக்கு உள்ளேயும் இருக்கு பூமிக்கு வெளியும் இருக்கு அந்த ஆகாயம் அப்போ அது மாதிரி அந்த பூமிக்குள்ள இருக்கிற நாம இருக்கிறோம் இல்லையா நமக்கு உள்ளேயும் இருக்கு நமக்கு வெளியும் இருக்கு அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகாயம்னா ஏதாவது நமக்குள்ள மட்டும் இருக்குது அல்லது நமக்கு வெளியே மட்டும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே இருக்கிற விஷயமா பார்க்கக்கூடாது ஒரு காற்று மாதிரி கற்பனை பண்ணிக்க ஏன்னா காற்று மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டா கூட என்ன ஆகிடும்னா காற்று கூட ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் இருக்கும் அப்புறம் நீங்க பூமியில இருந்து மேலே போக போக காற்று இருக்காது அப்போ அப்படி பார்த்தா ஒரு பவுண்டரி வந்துருது இல்லையா காற்றுக்கு கூட ஒரு எல்லை இருக்கு ஆனா ஆகாயத்துக்கு எல்லை இல்லை அப்ப அதனால சாஸ்திரம் ஆகாயத்தை தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசும் ஏன்னா ஆகாயம் தான் அந்த இறைவனுக்கு சமமா பார்க்கும் ஏன்னா அதுக்குதான் எல்லை கிடையாது ஆகாயத்துக்கு எல்லை இல்லை ஆகாயம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியாது ஆகாயத்தினுடைய தொடக்கமும் முடிவும் இன்று வரை கண்டறியப்படவில்லை யாராலையும் கண்டறிய முடியாது ஏன்னா அந்த ஆகாயங்கிற ஒரு விஷயமே அந்த அறிவா இருக்குது அதுதான் இங்க சூட்சம் ரகசியம் இந்த அறிவு தான் எல்லா இடத்திலயும் இருக்கு அதுதான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள போய் போகும்போது பிரகாசிக்க ஆரம்பிக்குது பாத்தீங்களா அதைத்தான் நம்ம பிரகாசம் பிரகாசம்னு சொல்றோம் அந்த ஆகாயத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஒளியில காட்டுறோம் சூரிய ஒளியை உதாரணமா கொடுத்து காட்டுறோம் ஏன்னா அதுக்கு எப்படி நீங்க விளக்கம் கொடுக்க முடியும் எக்ஸ்ப்ளனேஷன்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம வெளியே சொல்லும் போது மனதுக்கு ஒரு புரிதலை கொடுக்குற மாதிரி ஒரு கம்பாரிசனை நம்ம எடுத்து சொன்னா தானே நம்ம புரிஞ்சுக்குவோங்கிறதுக்காக சூரிய உதாரணத்தை காட்டி சூரிய ஒளி போல ஆத்ம ஒளி இருக்கிறது அப்ப அந்த சூரிய ஒளி கண்ணாடியில பட்டு பிரதிபிபது போல ஆத்ம ஒளி மனதில பட்டு பிரதிபிம்பிக்குது அந்த ஆத்ம ஒளி அறிவு ஒளி அப்படின்னு நம்ம சொல்றோம் இது நமக்கு எதுக்காக இதெல்லாம் இப்படி சொல்லப்படுது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி நமக்குள்ள ரைஸ் ஆகணும் மைண்டுக்கு வந்து புரிதலே இல்லை ஆத்மாவை பத்தி ஒரு புரிதலே இல்லை ஆனா அந்த ஆத்மாவை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஏன்னா அது மனோ வாக்குக்கு அப்பாற்பட்டது அதை மனதனால நீங்க கற்பனை பண்ணி கூட புரிஞ்சிக்க முடியாது எப்படி கற்பனை பண்ண முடியும் இப்படி இருக்கு அப்படி இருக்கு கற்பனை பண்றதுக்கு நீங்க அதை பார்த்துருக்கீங்களா பார்க்கவே இல்லை அப்ப எதோட ஒப்பிட்டு சொல்ல முடியும் எப்படி ஒப்பிட முடியாது அப்ப அது வந்து எதனாலும் சம்பந்தப்படாம ஒப்பிட முடியாம இருக்கிறதுனால அதை பொதுவா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக அது அறிவு ஒளி அப்படின்னு சொல்லிட்டோம் அப்ப அறிவு ஒளி அப்படிங்கறத அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வள்ளலாறு சொல்றாரு வள்ளல் பெருமானோ அதை எப்படி சொல்றாரு அருட்பெரும் ஜோதின்ட்டாரு அப்ப அத ஜோதி ஒளி அப்படின்னு நம்ம சுட்டி காட்டினா நமக்கு புரிந்து கொள்ள முடியும் அந்த வெளிச்சம் அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ள மைண்டுக்குள்ள உடனே ஸ்ட்ரைக் ஒரு பிரைட்னஸ் ஒரு தேஜஸ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துக்குவோம் அப்போ அந்த ஒளி பிரகாசத்துல நான் எல்லாவற்றையும் பாக்குறேன்னு இல்லையா சூரிய ஒளி பிரகாசத்துல நான் எல்லாவற்றையும் பார்க்கிறேன் அது அறிவு பிரகாசத்துல நான் எல்லாவற்றையும் அறிகிறேன் கொள்வதற்காக அந்த வார்த்தை கையாளப்படுகிறது இப்ப எதுக்கு எது நான் சொல்றேன்னா அந்த ஆகாயம் போல எல்லாவற்றிலும் உள்ளும் புறபும் வியாபித்திருக்கிறது அதுதான் ஆத்மா அப்ப அந்த ஆத்மா அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறது அதற்கு ஏதாவது மரணம் இருக்கா ஆத்மாவிற்கு ஏதாவது மரணம் இருக்கா அப்படின்னா இல்லை ஆத்மாவை மரணம் அட்டுறது அதுல தான் எல்லாமே வந்து போகுது இந்த கேலக்சியே இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இல்லாம கூட போயிடும் ஆனா அந்த ஆகாயம் என்றென்றும் சாஸ்வதமாய் இருக்கும் அப்போ கேலக்சியே இல்லாம போலாம் பல யுகங்கள் கடந்தது இல்லாம கூட போகலாம் அந்த கேலக்சிக்கு இருக்கிற பூமிங்கிற பந்து இல்லாம போலாம் அந்த பூமியில் வாழ்கின்ற நாம் கூட இல்லாம போகலாம் ஆனா ஆகாயம் என்றென்றும் சத்தியமாய் நித்தியமாய் சாஸ்வதமாய் இருந்து கொண்டே இருக்கும் அப்ப அதை ஒப்பிடுறாரு அதனால அதுக்கு மாதிரி ஒரு ஆகாயம் போல உள்ளும் புறமும் வியாபித்துள்ள நிலையிலே அந்த ஆத்மா இருக்கிறது அது மரணமற்றது அது சமமா எங்கும் சமமா இருக்கிறது ஏதா இங்க தான் இருப்பேன் அங்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லாது அப்ப அதனாலதான் கைவள்ளி நவனித நம்ம படிக்கும் கூட அந்த ஆத்மாவுடைய இருப்புத்தன்மையை நம்ம சுட்டும் போது முதல் ஸ்லோகத்திலேயே காண்டவராய சுவாமிகள் அழகா தமிழ்ல சொல்லியிருப்பாரு பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் ஜீவசாட்சி மாத்திரமாய் நிற்கும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் பொன்னிலம் மாதர் ஆசை பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை இந்த மூன்று ஆசைகள் உள்ள மனிதனிடத்திலும் பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் இந்த மூன்றும் பொருந்திய மனிதனிடத்திலும் இந்த மூன்று ஆசைகளும் இல்லாத மகான்களிடத்திலும் அந்த ஆத்மா ஜீவசாட்சியாக இருக்கு ஏன் சாட்சியாக இருக்குன்னு சொல்றாரு சம்பந்தமே இல்ல அதுக்குள்ள வரவே வராது அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறத பத்திலாம் அதுக்கு அவசியம் இல்லை ஆனா அது இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாம் இங்க தோன்றி மறைந்து கொண்டிருக்கிறது அப்ப அதனால சாட்சியா மட்டும் இருக்கும் சம்மந்தப்படவே படாது சம்மந்தப்படாத நிலையில அது இருக்கு அதத்தான் மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் பகவத்கீதையிலே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அதான் சொல்லுவான் ஆனால் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் அப்படி ஸ்ரீகிருஷ்ணனுடைய பகவத்கீதையை படிக்கும்போது நான் ஜீவ ஜகத்துக்களில் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் ஏன் கையாளுகின்றார்னா இங்க இந்த ஜீவத்திற்குள்ளேயோ ஜகத்துக்குள்ளேயோ ஆத்மா வந்து உக்காந்துடுச்சு அப்படின்னு நினைச்சுக்காதீங்க நான் சம்பந்தமே படல நான் சாட்சியாத்தான் இருக்கிறேன் அப்படின்னு அழகா சொல்லிடல அப்ப இந்த சாட்சி அப்படிங்கிறது சம்பந்தப்படாததுனால தான் சாட்சிங்கிற பேரு சாட்சிங்கிற வார்த்தைக்கு நம்ம விவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சம்பவம் நடக்கிறத சம்பந்தப்படாம பார்த்து கொண்டிருக்கிறவன் தான் சாட்சி அந்த சம்பவத்துல ஈடுபட்டான்னா அவன் செயல் செஞ்சுட்டான் ஆமா அதுல விவகாரத்துக்குள்ளாட்சியாக முடியாது சம்பந்தப்படாம இருக்கிறது அந்த நிர்மலம் அதாவது எந்த ஒரு மனங்களும் இல்லையா அந்த இடத்திலே சங்கம் அதாவது சங்கம்னா எதனோடும் சங்கமிக்காதது எதனோடும் தொடர்பு கொள்ளாதது சித்தோ அப்படிங்கிறாரு அப்படின்னா சித்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம இங்க எடுத்துக்கணும் சித்தம்னா என்ன அப்படின்னா மனதின் பல்வேறு எண்ணங்களை வந்து சேர்த்து வைத்துக் அதை பகுத்து பிரித்து புரிந்து அதை வெளிப்படுத்துகின்ற அந்த சித்தமா அப்படின்னு கேட்டா இங்க சித்தம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சாஸ்திரம் எப்படி சொல்லுது அப்படின்னா அந்த அறிவை சொல்லுது சித் அகம் அப்படிங்கிற வார்த்தை நானும் அறிவு அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும் சித்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கே அகம் சித்து நான் அந்த அறிவு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கை புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம தமிழ் வார்த்தைக்கும் சமஸ்கிருத வார்த்தைக்கும் உண்டான அந்த மீனிங்க குழப்பங்கள் வந்துடும் ஏன்னா ரெண்டு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் ஆனா மீனிங்கே டோட்டலா மாறும் ஏற்கனவே நான் இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறேன் சமஸ்கிருத வார்த்தையில வந்து ஆஹ் கேவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு கேவலம் அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தைக்கு வந்து அர்த்தம் என்னன்னா தனித்து அப்படின்னு அர்த்தம் இறைவன் கேவலமானவன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இறைவன் தனித்தவன் தனித்துவமானவன் அப்படின்னு அர்த்தம் ஆனா நம்ம தமிழ் வார்த்தையில கேவலம் அப்படின்னா ரொம்ப கீழ்த்தரமானது அப்படின்னு ஒரு அர்த்தம் அப்ப நம்ம வந்து இறைவன் கேவலமானவன்ங்கிற சமஸ்கிருத வார்த்தையை எடுத்து கேட்டுட்டு ஐயா இறைவன் கீழ்த்தரமானவனா அப்படிங்கிற முடிவுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இங்க வந்து அந்த வேர்ட்ஸினுடைய வார்த்தை ஒரே மாதிரி இருந்தாலும் மீனிங் மாறிடுது கேவலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சமஸ்கிருதத்தில் படிக்கும்போது தனித்த என்றும் தமிழில் படிக்கும்போது கீழ்த்தரமானது என்றும் மாறுபட்டு காணப்படுகிறதுல வார்த்தை ஜாலங்கள் இது இதெல்லாம் நம்ம மாட்டிக்க கூடாது ஏன்னா மொழி அறிவு இதெல்லாம் மொழி அறிவு அப்போ இங்கேயும் அந்த சித்தன் அப்படிங்கிற வார்த்தைய மொழி அறிவா இருக்கிறதுனால இங்க நிறைய பேர் சித்தங்கிறது எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ அப்படியே தலைமுடியெல்லாம் ஜடாமுடியாயிடணும் அப்புறம் அப்படியே சட்டையை கிழிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்புறம் இப்பதான் அந்த திருவண்ணாமலையில் ஒரு அம்மாவை பாக்குறமில்லையா தொப்பி அம்மா தொப்பி அம்மா தான் சித்தர் அம்மா அந்த அம்மா வாந்தி எடுத்து சட்டப்பூரா மேல ஒழிக்கிட்டு இருக்கோம் அழுக்குகள்லாம் அது ஒரு மனநோயாளி அந்த அம்மாவை வந்து ஒரு சித்தரை மாத்திட்டாங்க ஏன்னா சித்தர்னா அப்படி வைக்கோ விரச்சி பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படியே எதையாவது அப்படியே ஒண்ணுமே சம்மந்தம் எல்லாம் போயிட்டு இருக்கணும் விறுவிறு நடக்கணும் அப்புறம் அப்படியே விதை பாக்கணும் இது மாதிரி தான் சித்தன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் மனிதர்களிடத்துல உண்டாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் தான் மூடத்தனம் முட்டாள்தனம் அப்படின்னு நம்ம சொல்றோம் சாஸ்திரமிய அதெல்லாம் சொல்றதுன்னா இப்படி மூடர்கள் வாழ்கின்ற உலகமா இருக்கு இந்த உலகம் அப்ப அதனால இப்ப நீங்க அந்த ஜஸ்ட் இந்த யூடியூப்ல போய் தொப்பி அம்மான்னு போட்டீங்கன்னா தெரியும் அப்படி ஒரு கூட்டம் அந்த அம்மாவை சுத்திக்கிட்டு அழகழிக்கும் அந்த அம்மா அப்படியே வாந்தி எடுக்கும் பிடிச்சிக்கு ஒருத்த குடிப்பான் அந்த அம்மா டீ குடிச்சிட்டு துப்பு அதை எடுத்து ஒருத்த நெக்குவான் அப்புறம் அந்த அம்மா உக்காந்து இருக்கும் காலையில் எல்லாம் ரோட்லயே விழுந்து கும்பிடுவாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டம் ஏன்னா அவங்களுக்கு தெரியல சித்தம்னா யாருன்னு தெரியல அந்த சித்தம்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் புரியல அதனால இந்த மாதிரி சித்தன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல போய் மாட்டிக்கிட்டு இப்படி ஒரு மூடர்களாக மனிதர்கள் வந்து மூட பக்தியில் சிக்கிக்கொண்டு வாழ்கிறார்கள் அப்புறம் அந்த அம்மாவுக்கு ஃப்ரூட்டி வாங்கிட்டு வந்து கியூவில் நிற்கிறானுங்க அடுத்த அம்மா ஃப்ரூட்டி குடிக்கிட்டோன்னு அதை கொடுத்து அந்த அம்மா குடிச்சுட்டா எனக்கு புண்ணியை வந்துடும் அந்த அம்மா தொட்டு கொடுத்துட்டா நல்லதாகும் அந்த அம்மா தள்ளி விட்டா ஆஹா எனக்கு நல்லது நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் அந்த அம்மா பக்கத்தில் போய் வரும் நிற்கிறது அந்த அம்மா கோபத்தில் தள்ளி விட்டுடுது என்னை தொட்டுட்டாங்க சித்தர் தொட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு புலகாங்கி தான் அடைகிறான் அப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு மூடர்கள் இந்த மாதிரி மூடர்களாகத்தான் மனிதர்கள் பெரும்பாலும் இருக்கிறார்கள் ஏன் இதெல்லாம் இங்க நான் சொல்றேன்னா அந்த சித்தங்கிற வார்த்தையினுடைய வேல்யூ தெரியல நிறைய பேருக்கு அது எப்படிப்பட்டது அப்படின்ட்டு அது அந்த தூய அறிவாக நான் இருக்கிறேனுடைய அர்த்தம் அது சித்தம் சித்தர்கள் அப்படின்னா அந்த அறிவாக இருக்கிறார்கள் அவர்கள் சித்தர்கள் என்றால் அறிவாளிகள்னு அர்த்தம் அப்படி புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அறிவாளிகளோட போய் இந்த அம்மாவை கம்பேர் பண்றான்னா இவன் எவ்வளவு மூடனா இருப்பாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இதெல்லாம் யூடியூப்ல பிசினஸ் பண்றதுக்காக எவனாவது ஒருத்தர் எதையாவது எடுத்து போட்டுறான் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் யூடியூப்ல ஒன்னு போட்டான்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை போய் நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அடுத்த குரூப் ஒன்னு கிளம்பிடுது அப்ப இது மாதிரி மனிதர்கள் மூடர்கள் நிறைய உண்டாக்கிட்டாங்க அது இன்றைக்கு வந்து ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு இந்த பக்திங்கிற விஷயம் ஒரு மிக மிக மோசமான மூடத்தனத்தை மேம்படுத்தப்பட்டதாக பார்க்கப்படுது அவ்வளவு மோசமா பக்தி போயிடுச்சு உண்மையான பக்தின்னு என்னன்னு தெரியல பக்திங்கிற வார்த்தையினுடைய உண்மையான தமிழ் பொருளை என்னன்னா அன்பு அந்த அன்புனா என்னன்னு தெரியல ஏதோ பூஜை பண்ணா பக்தின்னு நினைச்சுக்கிறான் கோயிலுக்கு போனா பக்தின்னு நினைச்சுக்கிறான் தியாக யக்னங்கள் நடத்தினா பக்தி அப்படின்னு நினச்சுக்கிறாங்க அதை தான் மாதிரி போயிடுச்சு இன்னைக்கு இதெல்லாம் மனிதனுடைய அஜானம் அறியாமை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்ப இந்த முப்பத்தி ஸ்லோகத்துல என்ன சொல்ல இந்த ஸ்தூல சூக்கும காரணம் என்ற மூன்று தேகங்களிலுமே பற்றில்லாதது ஆத்மா மேலும் அது எதனோடும் சம்பந்தப்படாத அழுக்கற்றது ஆத்மா அது எந்த விஷயத்திலும் சலனமும் அடையாது ஆக அதுக்கு வந்து நான் இருக்கிறேனுங்கிற அந்த ஒரு ஸ்புரணம் மட்டும் இருக்குமே தவிர வேற எந்த ஒரு சந்தர்ப்பமும் சங்கல்பமோ அல்லது அதுக்கு ஏதாவது ஒரு தொடர்போ அதுல சம்பந்தப்பட்டேன் இதுல சம்பந்தப்பட்டேன்னு சொல்வதற்கோ அங்க ஒன்றுமே இல்லை அப்போ இதற்கு முன்மையை நம்ம பார்க்கும் போது எதிர்மறையான சொற்றவர்களை கொண்டுதானே ஆத்மாவை விளக்கம் கொடுத்தாரு ஆகாயம் போல என்று நேர்மறையான ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டாரு அந்த இடத்துல வந்து நிர்விகல்பம் நிரஞ்சனம் நிர்மலம் அப்படின்ட்டு எல்லாமே எதிர்மறை வார்த்தைகளை கையாண்டு அங்க பேசினாரு இங்க ஆகாயம் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து நேர்மறை வார்த்தையாக பார்க்கப்படுகிறது அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த தேக அபிமானமற்ற மும்மலங்கள் இல்லாத ஆத்மாவின் சொரூப லட்சணம் இங்கு மிக துல்லியமாக இந்த ஸ்லோகத்திலே விளக்கப்படுகிறது ஏன்னா இங்க வந்து ஆத்மாவனுடைய உண்மையான லட்சணம் என்ன அப்படின்னா அதுல எதுவுமே ஒட்டாது அதற்கு உதாரணம் ஆகாயம் ஆகாயத்தில் எதுவுமே ஒட்டாது வெட்ட வெளியில் எதுவுமே போய் ஒட்ட முடியாது அதுக்குள்ள வேணா எத்தனையும் மிதக்கிட்டு ஆனா எதுவும் அதோட போய் ஒட்டவே முடியாது அதுதான் ஆகாயனுடைய நிலை அந்த சித்தர் பாடலையும் சித்தர்கள் வந்து அழகா சொல்றாங்க இல்லையா ஏற்கனவே அந்த பாடல்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் வெட்ட வெளி தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம் ஏதுக்கடி குதம்பாய் பட்டயம் ஏதுக்கடி அப்படின்னு ஒரு சித்தர் பாடல் இருக்கு குதம்பை சித்தருடைய பாடல் அந்த வெட்ட அந்த ஆகாயம் தன்னை மெய்யென்று இருப்போர்க்கு பட்டயம்னா பவுண்டரி அதாவது பட்டயம் போட்டுக்கிறேன் நான் ஒரு பட்டா வாங்கிக்கிறேன் இது என்னுடைய பிளாட்டு என்னுடைய பிளாட்ல வந்து நான் பட்டா வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி நம்ம ஒரு பட்டா வாங்கி வச்சுக்கிறோம் என்னுடைய இடம் அப்படின்ட்டு அப்போ அது மாதிரி இங்க பட்டயம் ஏதுக்கு எதிர்கடி அப்படிங்கிறாரு கொதம்பை சித்தர் ஏன்னா அந்த வெட்ட வெளியா இருக்குது அந்த ஆத்மா அந்த ஆத்மா வந்து தூய அறிவாக இருக்கிறது எல்லையற்றதாக இருக்கிறது எங்கும் நிறைந்திருக்கிறது எதிலும் வியாபித்திருக்கிறது அதற்கு என்ன டெபினேஷன் கொடுக்க முடியும் வார்த்தைகளால் ஒன்றுமே சொல்ல முடியாது அதை வர்ணிக்கவும் முடியாது வார்த்தைகளால அப்போ அதுக்கு போன டைம் யூஸ் பண்ண அந்த எதிர்மறை வார்த்தைகள் கூட இங்க கையாளாம இங்க நேர்மறை வார்த்தையில அதை ஒரே ஒரு வெட்ட வெளியாக சுட்டி காட்டும் போது அந்த வெட்ட வெளிங்கிறத பிரிக்கவே முடியாது அது உள்ள ஒன்று இருக்கு வெளியே ஒன்று இருக்குன்னு பிரிச்சுட முடியுமான்னா அந்த பிரித்து பார்க்கின்ற மைண்ட் நம்மிடத்துல தான் இருக்குது அதனால்தான் ஏற்கனவே அதுக்கெல்லாம் உதாரணம் பார்த்தோம் ஒரு கட ஆகாசம் மகா ஆகாசம்னு ரெண்டு ஓமானத்தை எடுத்து ஒரு மண் பானை செய்யப்பட்டிருக்கிறது அந்த மண்பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயம் மண்பானைக்குள்ளே இருக்கக்கூடிய கட ஆகாசம் என்றும் அந்த மண் பானைக்கு வெளியே இருக்கின்ற ஆகாசம் மகா ஆகாசம் என்றும் சொல்கிறோம் ஆனா இது எதனால பிரிக்கப்பட்டிருக்கு அந்த மகா ஆகாசத்தை ஏன் பிரிச்சோம் அந்த பானைங்கிற ஒரு உருவம் வந்ததுனால பவுண்டரி வந்துருச்சு அதுக்குள்ள கொஞ்சம் சின்னதாக ஆகாசம் இருக்குங்க வெளியே ஒரு பெரிய ஆகாசம் இருக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பவுண்டரிய ஒரு ஓடு உருவாக்கிடுச்சு அந்த பானையினுடைய ஓடு உருவாக்கிடுச்சு அது மாதிரி இங்க மனித உடல் ஆகிய நம்முடைய மண் உடல் இந்த அந்த பவுண்டரி கிரியேட் பண்ணது எப்படி கிரியேட் பண்ணுதுன்னா வெளியே ஒரு ஆகாயம் இருக்குது நான் எனக்கு உள்ள ஒரு ஆகாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்ப அதை நம்ம புடிச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒரு ஆகாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆகாய குகை இருக்குதுங்கிற மாதிரி கற்பனை எல்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது ஏன்னா இது புரிதல் இல்லாம சொல்லப்பட்ட விஷயங்களை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தப்பா ஒரு சிலர் சொல்லி கொடுத்துருப்பாங்க அதை ஏத்திக்கிட்டு அப்படி ஒரு ஆகாயம் நமக்குள்ள இருக்குது அதுதான் ஆகாய குகை இருதயக் குகை அப்படிங்கலாம் நம்ம சொல்லிக்கிறோம் அப்படிலாம் ஒண்ணு இங்க உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அப்படின்னு பிரிச்சு பார்க்க முடியாது அந்த ஓடு எப்படி பானைய வந்து ஒரு வடிவத்துக்குள்ள கொண்டு வந்ததுனால உள்ள ஒரு ஆகாயம் வெளியே ஒரு ஆகாயம் பிரிச்சு பாக்கறோம் அந்த பானை ஓடு உடஞ்சிடுச்சுன்னா அந்த உள்ள இருக்கிற ஆகாயம் வெளியிருக்கிற ஆகாயம் ஒரே ஆகாயமாக இருக்கிறத நம்ம உணர்றோம் அது மாதிரி இங்க மனித உடல் போயிடுச்சுன்னா அப்ப வெளிய ஒரு ஆத்மா உள்ள ஒரு ஆத்மா இருக்குதா அப்படி இல்ல ஒரே ஆத்மா தான் இருக்குது அப்ப என்ன நடந்துட்டு இந்த உடல் செயல்படுவதற்கான அந்த ஆத்மாவுடைய அதிஷ்டானத்துல இயங்கிட்டு இருந்தது ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது அப்ப வந்து போகின்றதுதான் இந்த உடல் அப்ப இங்க உயிர் போயிடுச்சுங்கிற வார்த்தை கூட உண்மை கிடையாது எப்படி உயிர் போகும் இங்க உயிர் வருவதும் இல்லை போகிறதும் இல்லை உயிர் எப்பொழுதும் எல்லா இடத்துலையும் இருந்துகிட்டு தான் இருக்கு ஆனா இந்த உடம்பு அதை எடுத்து பயன்படுத்தினது பயன்படுத்தின உடம்புக்கு அந்த தகுதி இழப்பீடு வந்துடுது அதனுடைய டைம் முடிஞ்சுது அப்ப தானா அந்த உடம்பு தான் அழிஞ்சு போகுது உயிர் அழிகிறது கிடையாது அதுதான் ஆன்மா அப்போ இங்க ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்றும் அழிவுக்கு உட்படுவதே கிடையாது அது ஒரே ஆன்மா தான் பரமாத்மா மட்டும் தான் இருக்குது அதுல ஆன்மாக்கள் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம துவைதிகளால் உண்டாக்கப்பட்ட அந்த விஷயம் ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு அந்த பிரிவினைகளும் நாம இருமைகள்ல ஏற்று வைத்துக் கொண்ட தவறான புரிதல் என்று சாஸ்திரம் சொல்லுது அப்போ ஆத்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப ஆழமா விசாரணை பண்ணி பார்த்தா ஒன்று மட்டும் தான் இருக்கிறது அது பரமாத்மா மட்டும்தான் ஜீவாத்மா அப்படின்னு நம்ம சொல்றது மைண்டை தான் சொல்றோம் அப்படின்னு நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இருமைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இங்கு எதிர்மறை வார்த்தைகள் தவிர்க்கப்படவில்லை என்பதையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா ஏற்கனவே வந்து நிர்விகல்பம் நிரஞ்சனம் நிராகாரம் நிர்மணம் அப்படின்னு நிறைய வார்த்தைகளை எதிர்மறை வார்த்தைகளை கையாண்டுட்டு இங்கு ஆகாயம் போல என்ற நேர்மறை வார்த்தையும் கையாளும் சாஸ்திரம் இரண்டையும் சமமாக பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஆகாயம்ங்கிறது அந்த நீல நிறத்தையோ அல்லது வானத்தை பார்த்தோ ஆகாயம் என்று தெரிந்து கொள்ளாம அது ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்தையே தன் மீது ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதாக பார்க்க வேண்டும் ஆகாயத்தின் மீது தான் எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப இதை அப்படியே நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா அந்த அறிவின் மீது தான் இங்க எல்லாமே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப அறிவின் மீது என்னென்ன ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது நீங்க என்னென்ன விஷயங்களை சொல்றீங்களோ அத்தனையும் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது கேலக்சின்னு சொல்லிட்டாலே அந்த கேலக்சிக்குள்ள சூரிய மண்டலத்துல ஏகப்பட்ட கோல்கள் இருக்கு அந்த கோல்கள் இருக்கு நட்சத்திர மண்டலம் கோல்கள் அப்புறம் கேலக்சிக்குள்ளோ எதுக்குள்ள இருக்கு அந்த ஆகாயத்துக்குள்ளே இருக்கு அப்ப ஆகாயத்தின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஒரு வெள்ளை திரையில வரையப்பட்ட ஓவியம் போல இதுக்கெல்லாம் ஏற்கனவே நம்ம திரிபுர ரகசியம் இந்த உதாரணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒரு வெள்ளை திரையில வரையப்பட்ட ஓவியத்திலே விதவிதமான விஷயங்கள் காணப்படுகிறது ஆனா அந்த விஷயங்கள் பூரா அந்த திரையில் தான் இருக்குது ஆனா அந்த திரையோட தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னா இல்ல அது வரையப்பட்ட ஓவியம் அது மாதிரி இங்க இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு விஷயம் கொள்ளணும் அப்ப மேலும் சொல்றாரு பொதுவாக ஒரு காலியாக ஜடமாக உள்ள பானைக்குள்ளே என்ன இருக்கிறது என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்றுதான் நாம் கூறுவோம் ஆனால் அந்த பானையில் ஒன்றுமே இல்லையா என்றால் அந்த பானைக்குள்ளே திட திரவ நிலையில் ஒன்றுமே இல்லை என்றாலும் நம் சாதாரண கண்களுக்கு தெரிகின்ற பஞ்ச மண் நீர் நெருப்பு தவிர்த்து கண்களுக்கு புலப்படாத காற்று மற்றும் ஆகாயம் அதனுள் இருக்கத்தான் செய்கின்றது அப்ப அவைகள் நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை என்பதனாலே அந்த பானையில் ஒன்றுமில்லை என்று ஒரே வார்த்தையில் நாம் பதில் கூறிவிடுகின்றோம் அப்போ ஒரு பானையை பார்த்து அது எம்டிஆருக்குன்னு நாம் சொல்றோமே உண்மையிலே அதுக்குள்ள என்ன இருக்குது ஒரு காற்றும் நிறைஞ்சிருக்குது ஆகாயமும் நிறைந்திருக்குது அதை சொல்றாரு ஆனால் நம் புலன்களுக்கு புலப்படாத இன்னும் எத்தனை எத்தனையோ திரவியங்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அதற்கேற்ற புலன்கள் நம்மிடம் இல்லாததினாலே நம்மால் அவைகளை அறிய முடியவதில்லை அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தில் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளும் பஞ்சபூதங்களின் கலவையாலே காணப்படுகின்றது அதனுடன் அந்த பொருள்களுக்கு என்று ஒரு குணமும் வந்துவிடுகின்றது அப்போ எந்த ஒரு பொருளின் குணமும் செயலும் பிரிக்க முடியாமல் இருக்கிறதோ அந்த பொருளைத்தான் நாம் திரவியம் என்று சொல்கிறோம் அப்ப திரவியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம யூஸ் பண்ணோம்னா அதுக்கு குணமும் இருக்கிறது செயலும் இருக்கிறது ரெண்டும் சேர்ந்து தான் அந்த திரவியம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் இப்ப உதாரணமா ஒருத்தர் வந்து நல்லவனாக இருக்கிறான் அதனால் அவன் தான தர்மங்களை செய்கிறான் இதிலே நல்லவன் என்பது அவனுடைய குணம் தான தர்மங்கள் செய்வது அவனுடைய செயல் அது கர்மம் அப்படி புரிஞ்சுக்கணுங்கிறார் அப்ப ஒருவன் நல்லவனாக இருப்பதும் தான தர்மங்களை செய்வதும் பிரிக்க இயலாமல் அவனிடம் இருக்கிறது அந்த குணமும் செயலும் பிரிக்க முடியாமல் இருப்பதை திரவியம் என்று நாம் புரிந்து என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப அத்தகைய திரவியங்களான ஐந்து பூதங்களில் முதல் பூதம்தான் ஆகாய பூதமாகும் அந்த ஆகாய பூதத்தில் இருந்துதான் மற்ற நான்கு பூதங்களும் உண்டாயன என்பதை நாம் ஏற்கனவே தத்துவபோதத்திலேயே படிச்சுட்டோம் அதை தான் இங்கேயும் மீண்டும் ஞாபகப்படுத்தல அப்ப தத்துவபோதம் மட்டும் இல்லாம சாஸ்திரமும் என்ன சொல்லுதுன்னா தஸ்மாத்வா ஏதஸ்மா தாத்மனே அகாசகா சம்பூத்தா ஆகாசாத் வாயுஹூ வாயோர் அக்னி அக்னேர் ஆபகா அதபிய பிரத்விகி அப்படிங்குறது அதாவது பஞ்சபூதங்களின் தோற்றங்களை பற்றி தைத்ரி உபநிசத்தியை விளக்க கொடுக்க முன்புறுகிறது தைத்திரி உபநிசத்திலே இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் இது பூதகா அப்படிங்கிற வார்த்தை அதை பார்த்தோம் அப்போ அது ஆகாசம் அதிலிருந்து மற்ற பூதங்கள் உண்டாயின என்று இந்த மந்திரங்கள் சொல்கிறது ஆகாசத்திலிருந்து தான் என்ன வந்தது ஆகாசாத் வாயுகு வாயோர் அக்னி அக்னேர் ஆப்பகா ஆபத்திய பிரக்வி ஆகாசத்திலிருந்து காற்று வெளிப்பட்டது காற்றிலிருந்து அக்னி வெளிப்பட்டது அக்னியிலிருந்து நீர் வந்தது நீரில் இருந்து நிலம் உண்டாகியது என்று ஐந்து பஞ்சபூதங்களுடைய வெளிப்பாடுகளை சாஸ்திரம் இவ்வாறு விளக்குகிறது அப்ப இவைகளை பஞ்ச மகாபூதங்கள் என்று சொல்கிறது அப்ப பஞ்ச மகாபூதங்கள் என்று குறிப்பிடும் பொழுது ஆகாசம் வாயு அக்னி ஜலம் பிருத்வி என்ற வரிசைகளை நாம் குறிப்பிட வேண்டும் அப்ப சிருஷ்டியானது அப்ப இந்த படைப்பானது சூனியத்திலே தொடங்கி ஜட பொருளில் இந்த வரிசை கிரமமானது எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவே தான் இருக்கின்றது அப்ப நம்ம இதை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் ஏற்கனவே நம்ம வந்து சிருஷ்டி கிரமங்கள் எல்லாம் படித்தோம் தத்துவபோதத்திலயும் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி நிறைய பாடங்கள் எல்லாம் நம்ம அடிப்படை பாடங்கள் வந்து எப்படி இந்த பிரபஞ்ச உற்பத்தியானது இந்த பிரபஞ்சம்ங்கிறது எப்படி படைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம் அப்புறம் வந்து நம்ம நம்முடைய நிறைய விழாவறியா எழுதப்பட்ட புத்தகங்கள் இருக்கு அதெல்லாம் நீங்க எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா இந்த படைப்பு எப்படிங்கிறது அதுல சொல்லப்பட்டிருக்கும் அப்ப பஞ்ச பூதங்கள்ல இந்த சிருஷ்டி இவ்வளவு பெரிய பிரம்மாண்ட பிரபஞ்சம் பனைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது எங்க இருந்து வந்தது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா ஒன்று மற்ற சூன்யத்தில இருந்துன்னு சொல்றது இல்லையா சாஸ்திரம் அப்ப அந்த வார்த்தைக்கு நம்ம எப்படி பொருள் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா சூன்யம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டாலே அங்க ஒன்று இல்லைங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிடுறோம் இல்லைன்னா இன்னொரு கேவலமான நல்ல கீழ்நிலைக்கு போயிடுறோம் சூன்யம் வச்சுட்டான் அப்படிங்கிறோம் இல்லையா சூன்யம் வச்சுட்டான் எனக்கு வந்து தொந்தரவுப்படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய்க்கிறோம் ஆனா உண்மையா சமஸ்கிருத வார்த்தையில சூன்யம் அப்படின்னா அதுக்கு வந்து பூஜ்ஜியம் அப்படின்னு பேரு சூன்யம் அப்படின்னா அதுக்கு பூஜ்ஜியம் அப்படின்னா தமிழ் வார்த்தையில பூஜ்ஜியம்னா என்ன ஒரு வட்டம் அப்படின்னு அர்த்தம் ஒரு ஜீரோ இங்கிலீஷ்ல சொல்றோம்னா ஒரு ஜீரோ அப்ப சூன்யம் ஒரு அந்த ஜீரோ வந்து ஏன் பயன்படுத்துது சாஸ்திரம்னா அந்த பூஜ்யத்துல இந்த ராஜ்யம் இருக்குது ஏன்னா அந்த பூஜ்ஜியத்துல இருந்து அந்த ராஜ்யமே இருக்கு எப்படி அந்த ஜீரோல இருந்துதான் பைனரிய உண்டாச்சு இல்லையா இன்னைக்கு நவீன சயின்ஸ் ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடிய இந்த ஒன்றும் சேர்றதுதான் சிவசக்தி ஸ்வரூபம் இங்க சிவமும் சக்தியும் இணைஞ்சதுதான் இந்த உலகம் அப்ப அந்த ஜீரோவும் ஒன்னும் சேர்ந்தா இங்க கம்பியூட்டர் லாங்குவேஜ் வந்துடுது பைனரி கோடுன்னு சொல்றோம் இப்போ கோடிங் எல்லாம் எழுதுறோம் இல்லையா கோடிங் எல்லாம் வந்து ஜீரோ ஒன் யூஸ் பண்ணி தான் எழுத முடியும் அப்ப ஜீரோ ஒன் வச்சுட்டு நீங்க எந்த லாங்குவேஜ்ல வேணா எழுதலாம் இப்போ சைனீஸ் வந்து சைனீஸ் லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்கார வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றான் நம்ம தமிழ் லாங்குவேஜ்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம் ஆனா கம்ப்யூட்டருக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாது தமிழ்நாட்டில் பிறந்துட்டா நான் தமிழ் கத்துக்கிட்டேன்னு கம்ப்யூட்டர் சொல்லுமா இல்ல சைனாவில் பிறந்துட்டா நான் சைனீஸ் கத்துக்கிட்டேன் கம்ப்யூட்டர் சொல்லுமா கம்ப்யூட்டருக்கு லாங்குவேஜ் எல்லாம் தெரியாது வரலாற்ற இருக்கு அப்ப ஆர்யப்பட்டாங்கிறது மகான் அவர் தான் எல்லாமே இந்த உலகத்துக்கு அப்போ இப்படிப்பட்ட ஒரு பூஜ்யம் இருக்கு இல்லையா அந்த பூஜ்ஜியம் தான் வெட்ட வெளி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த பூஜ்ஜியம் தான் இங்க வெளி அதுதான் சூன்யம்னு சாஸ்திரம் சொல்லுது ஆனா அந்த பூஜ்ஜியம்ங்கிறது என்ன தெரியுமா மிகப்பெரிய அறிவு நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம் பூஜ்யம்னா அவர் கேவலமா நினைக்கிறோம் நமக்கு அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கூல்ல வந்து ஒரு பையன் பூஜ்ஜியம் வாங்கிட்டு வந்தான்னா அவன் முட்டாள் பையன் நம்ம நினைக்கிறோம் ஆனா அந்த பூஜ்ஜியம் வாங்கிட்டு வந்த பையன் தான் உண்மையிலேயே புத்திசாலி பையன் ஏன்னா அவனுக்கு தான் எந்த புற அறிவு ஏற்றப்படாதது அவனுக்கு எதுவும் புரியல அவன் அவனா இருக்கிறான் அவன் தண்ணில் தானாய் தன்மயமாய் தனித்துவமாய் சுயம்பிரகாச அறிவா அவன் இருக்கிறான் அப்படிப்பட்டவன் உண்மையிலேயே பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் பட் நாம என்ன பண்றோம் இல்ல நீ மூட முட்டால் நாய் சொல்ற ஏஏ கத்துக்கோ நான் சொல்ற பிஏ கத்துக்கோ ஆவன் நான் கத்துக்கோன்னு சொல்லி அவனை திணிக்கிறோம் அந்த பையனை கட்டாயப்படுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அவனுக்கு கண்ட விஷயங்களை கொடுத்து என்ன பண்றான் வெளியே கொண்டு வந்து டியூஷன்ல போதாது வீட்டுல வந்து படிக்கணும் அப்படின்னு விஷயங்களை பிரிச்சுட்டான் அவன் யாருன்னா அவனை தெரியாம பண்ணிட்டான் அப்ப அவன் என்ன பண்றான் அந்த படிச்ச படிப்பு வச்சுக்கிட்டு தண்ண்டருங்கிறான் கலெக்டர்ங்கிறான் என்ஜினியர்ங்கிறான் ஆனா அந்த என்ஜினியர் டாக்டர் கலெக்டர்ங்கிறது எதுக்காக படிச்சிருக்கான் சம்பாதிக்கிறதுக்கு தான் பயன்படும் வேற எதுக்காவது பயன்படுமா அவன் அவனை யாரும் தெரிந்து கொள்ள முடியுமா ஒரு சயின்டிஸ்டா மாறிட்டான்னா அவன் தன்னை தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா இல்ல ஒரு கலெக்டரா மாறிட்டா தன்னை தெரிந்து கொள்ள முடியுமா தெரிந்து கொள்ள முடியாது அப்போ உண்மையிலே நாங்க யாருன்னு விசாரணை பண்ணோம்னா நாம அந்த பூஜ்யம் தான் அப்ப அந்த பூஜ்யம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அறிவு அறிவு ஒளி அந்த அறிவு ஒளி ஏன் பூஜ்யம்னு அப்படி சொல்லுது சாஸ்திரம்னா அந்த வட்டத்துக்குள்ளதான் எல்லாமே இருக்கும் அந்த வட்டத்திலிருந்து வெளியே போக முடியாது எதுவுமே வெளியே போக முடியாது அப்ப இந்த பேரு அண்டத்துக்குள்ள எல்லாருமே இருக்கிறோம் நீங்க நானு இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அதுக்குள்ள இருக்கு ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் மனதினால பிரிவினைகளை உண்டாக்கிக்கிட்டோம் அதனாலதான் சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் சொல்லுது இறைவனிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது இங்க எல்லாமே இறை இருக்கிறதுன்னு சொல்லுது ஆனா நம்ம புரிஞ்சுக்க முடியல நம்மளால ஏன்னா நம்ம மைண்டுக்கு கற்பனை என்ன சிவபெருமான் மாதிரி ஜடாமுடியோட வர்றவர்கிட்ட இறைவனா பார்க்கிறோம் அந்த இறைவன்கிட்ட நாம் எப்படிங்க போய் ஒட்ட முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுல அதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லையான்னு நாம் நினைக்கிறோம் அவரு ஜடா முடியோடெல்லாம் இருக்காரு நான் கட்டிங் பண்ணிட்டு கிராப்போட எல்லாம் நான் எப்படி அவரோட போய் சேர முடியும்னு நான் நினைக்கிறேன் அது என்னுடைய அக்னியானம் எனக்கு உடலில் நான் பிரிச்சு பார்க்கிறேன் ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த எல்லகற்ற அறிவு ஒளியில அந்த பூஜ்ஜியத்துக்குள்ள இந்த ராஜ்யம் இருக்கு அப்போ இந்த ராஜ்யம் வந்து பூஜ்ஜியத்துக்கு வெளியே இல்லை அந்த பூஜ்யத்துக்குள்ளேயே இருக்கு அப்ப எல்லாமே அதுலேயே அடங்கிடுது ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அந்த ஆத்மாவினத்திலே அடங்கி இருக்கு அப்ப இங்க எதை நீங்க பிரிச்சு பார்க்க முடியும் எதையுமே பிரிக்க முடியாது அப்ப இறைவனிலிருந்து எதையும் பிரிக்க முடியாது அப்ப யார் இருக்கிறார் இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அததான் மகாவாக்கியம் சொல்லுது பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்படின்னு மகாவாக்கியம் உபதேசம் கொடுக்குது அப்ப இந்த சிருஷ்டியானது சூன்யத்திலே தொடங்குது எப்படின்னா இந்த பூஜ்யத்திலே தொடங்குது தொடங்கி மிகப்பெரிய ராஜ்யத்தை உண்டாக்குவதற்காக ஜடப்பொருள்களிலே வந்து முடியுது பஞ்ச பூதங்களாக உண்டாகி மண்ணு வரைக்கும் வந்துடுச்சு அப்ப இந்த ஜடப்பொருள் தன்மையில நம்ம ஒவ்வொன்றையும் பிரிச்சு பார்க்கும் போது இது கல்லு அது மண்ணுன்னு நம்ம நாம ரூபங்களை சூட்டி மகிழ்கிறோம் ஆனா இந்த நாம ரூபங்கள் எல்லாம் தோன்றி மறையக்கூடியவைகள் ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கின்றவை அதுக்குதான் நம்ம சொல்றோம் கல்லு வந்து மண்ணா மாறுது ஒரு கல்லு வந்து நொறுக்கப்படும் அது மணல் துகளாக மாறுது அப்ப மணல் துகளாக ஒரு கல்லு மாறுதுன்னா மாற்றம் நடக்குதா இல்லையா அந்த மாற்றங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் நடந்துகிட்டே இருக்கும் இந்த பஞ்சபூதங்கள் ஒன்றோடு ஒன்று சேரும் சேர்க்கையில பல்வேறு மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும் அந்த ஆற்றலாக பரிணமித்துக் கொண்டே இருக்கு ஒரு ஆற்றல் வேறு ஒரு ஆற்றலாக மாறிக்கொண்டே இருக்கிறது சயின்ஸ் சொல்லுது இதுதான் சயின்ஸ் சொல்லுது ஒரு ஆற்றலை ஆக்கவோ அளிக்கவோ முடியாது ஆனால் அந்த ஆற்றலை வேறு ஒரு ஆற்றலாக மாற்ற முடியும் அப்ப நம்ம இதையே எடுத்து நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையோட ஒப்பிடும்போது இங்க அந்த பூஜ்யம் என்ற அந்த பறவனிடத்திலே இருந்து இந்த ராஜ்யத்தை பிரிக்க முடியாது அப்ப சிவனிடமிருந்து இந்த சக்தியை பிரிக்க முடியாது அப்ப அந்த சக்தியானது மாறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருக்கும் அதனால தான் சக்தினா ஒரு எனர்ஜி புரிஞ்சுக்குங்க சக்தினா ஒரு எனர்ஜி எனர்ஜி ஒரு எனர்ஜியிலிருந்து வேறொரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் ஆனா அந்த கன்வர்ஷன் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அது நீங்கவே நீங்காது அதை அழிக்கவும் முடியாது ஆக்கவும் முடியாது ஏன் அந்த எனர்ஜியை நம்மளால் ஆக்க முடியாதுன்னா அந்த எனர்ஜி யாருடையது அந்த பரமனுடையது அப்ப அந்த ஆற்றல் அந்த சிவனனுடைய அப்ப சிவனுக்கு சமமாக அந்த சக்தி இருக்குது அதுதான் சிவசக்தி ஸ்வரூபம் அர்தனாரீஸ்வர தத்துவம் எல்லாம் நம்ம பேசுறோம் நம்மளுடைய சனாதன தர்மம் தான் இதெல்லாம் சொல்லும் சனாதன தர்மத்துல தான் அர்தனாரீஸ்வர தத்துவம் சொல்லப்படும் அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து உடனே ஃபாரினர்ஸ் சொல்ற சப்ஜெக்டுக்கு போய் கான்சியஸ்னஸ்குள்ள போய் பேசக்கூடாது கான்சியஸ்னஸ்ங்கிற அடிப்படையில பேச ஆரம்பிச்சுட்டோம்னா ஒன்லி கான்சியஸ்னஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டான் அந்த கான்சியஸ்னஸ்துடைய ரெஃப்ளக்ஷன் தான மைண்டுங்கிறத தெரியாம மைண்டே இல்லாம நீங்க கான்சியஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்ப இங்க நம்ம வந்து புரியாம பிளாக் ஆயிடுறோம் இது மாதிரி நிறைய மற்ற ஆங்கில எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிக்கும் போது நம்மளை அவங்க குழப்பப்படுத்தி விடுவார்கள் ஏன்னா அவங்களுக்கு புரியலை நம்மளுடைய சனாதன தர்மத்துடைய சாரத்தை எடுத்துக்கல வேதத்தை படிக்கல இங்க நாம் என்ன சொல்றோம் வேதத்தை படிச்சுட்டு வாங்க வேதம் படிங்க அடிப்படை ஆழமான விஷயத்த உணர்ந்து மேலே வாங்க உணராம ஒருத்த சொல்றதை அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா மொட்டையா எடுத்துக்கிட்டீங்கன்னா புத்த மதம் சொன்ன சூன்யம் பெயிலியர் ஆயிடுச்சா இல்லையா புத்த ஏன் பெயிலியர் ஆச்சு புத்த இதே விஷயத்த கண்டுபிடிச்சு பகவான் புத்த சூன்யம்னு சொன்னாரு ஆனா அவர் என்ன சொல்லிட்டாரு அந்த சூன்யத்தில ஒன்றும் இல்லைன்ட்டாரு ஆனா நம்முடைய சனாதன தர்மம் அந்த பூஜ்யத்திலே ராஜ்யம் இருக்கிறது அதுதான் அறிவுன்னு சொல்லுது சனாதன தர்மம் ஒன்று மட்டும்தான் சச்சிதானந்தம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுது அந்த சத்துங்கிற இருப்பிலே சித் என்ற அறிவு இருக்கின்றது அப்ப அந்த சித்துன்ற அறிவு தான் இங்கு அனைத்துமாக விரிந்திருக்கிறது அப்படின்னு நம்முடைய சனாதன தர்மம் ஒன்று மட்டும்தான் இவ்வளவு ஒரு மிகப்பெரிய உண்மையை விளக்குகிறது இது எந்த மதமும் சொல்ல முடியாது இஸ்லாமிய மதம் கூட அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு வெட்ட வணங்குது இஸ்லாமிய மதம் வெட்ட வணங்குது ஆனா அந்த வெட்ட அவங்க எப்படி பாக்குறாங்க அறிவா பாக்குறாங்களா சூன்யமா பாக்குறாங்களாங்கிறது அந்த மதத்தை சார்ந்தது ஆனா நம்முடைய சனாதன தர்மம் அதை தூய அறிவாக பார்க்கிறது அப்ப அப்படிப்பட்ட இந்த அகண்ட பிரமாண்ட அகண்டாகாரத்தை இந்த பூஜ்யத்தை நம்ம சாதாரணமா விடுவு பண்ணிடக்கூடாது அதனால தான் மகான்கள் சாமியார்கள் நம்ம என்ன சொல்றோம் பூஜ்ய ஸ்ரீ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் பூஜ்ய ததேவானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம் பூஜ்ய அந்த சாமி இந்த சாமி அப்படின்னு பேரை யூஸ் பண்றோம் ஏன் அப்படி ஒரு வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அந்த பூஜ்ய வார்த்தை அவ்வளவு மகத்துவமானது ஏன்னா பூஜ்யம் எதை குறிக்கிறது ஆத்மாவை குறிக்கிறது அந்த அறிவை குறிக்கிறது ஆனா நாம பூஜ்ஜியம் கீழ்த்தரமானதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் முட்டை போட்டாங்க ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அப்ப இதெல்லாம் நம்முடைய இருமைகள் மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட தவறான புரிதல்கள் அப்படிங்கறத சாஸ்திரம் இங்கு வலியுறுத்து சுட்டி அப்ப பூதம் அப்படிங்கிற பஞ்ச அந்த பூ என்ற வார்த்தையிலிருந்து உருவான பூ என்ற சொல்லுக்கு புலன்களால் அறியக்கூடியது என்று பொருள் அதாவது பூதம் அப்படின்னாலே அது நிலைத்திருப்பது நித்தியமானது நுண்ணியது அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இந்த பஞ்சபூதங்களை நீ அழிக்க முடியாது ஏன் அழிக்க முடியாதுன்னா அந்த பஞ்சபூதங்கள் அந்த ஆத்மாவின் ஆற்றல் அந்த அறிவின் ஆற்றல் ஆனால் அந்த பஞ்சபூதங்கள் வந்து ரேசியோ மாறி மாறி வேறு ஒரு பரிமாணத்துக்கு போகும் ஆனா அந்த பரிமாணம் மாறுவதனால அந்த பூதம் அழிந்து விட்டதுன்னு சொல்ல முடியாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இப்போ இந்த உடல் இருக்கு இந்த உடலை அழிஞ்சு போச்சுன்னு நம்ம சொல்றோம் அவரு அந்த உடல் போயிடுச்சு அழிஞ்சிடுச்சுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் உண்மையில அந்த உடல் அழியல அதனுடைய மூலத்துக்கு திரும்புது ஏன்னா இந்த உடம்பு உண்டானது எப்படிங்கிற அந்த சயின்ஸ் பிரகாரமே பாருங்களேன் நம்முடைய உடம்பு உண்டானதை சயின்டிஃபிகளாக பார்த்தீங்கனாலே நம்ம ஒரு அணுதான விந்து அணு அந்த விந்து அணுல இருந்து இவ்வளவு பெரிய ஒரு உடம்பு வந்துச்சுன்னா முதல்ல அம்மாவோடி வயிற்றுக்குள்ள போய் அதுல ரெண்டரை கிலோ வெயிட்ல ஒரு பிண்டமா வந்துச்சேன் இல்லையா சாப்பிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு மண் உடம்பா வெளியே வருது அப்படி வெளியே வந்துதான் காற்று மற்ற விஷயங்கள் எல்லாம் வாங்கிக்குது மற்ற பூதங்களோட தொடர்பு கொள்ளுது அப்ப மற்ற பூதங்களோட தொடர்பு கொண்டு இந்த உடல் வளர்க்கப்படுது அப்படிப்பட்ட உடல்ல இவ்வளவு ஒரு பிரம்மாண்ட அறிவு பிரியுதா இல்லையா அந்த ஆகாய தத்துவமானது இந்த உடல்ல பட்டு பிரகாசிக்கும் போது இந்த மனித உடனே இருக்கக்கூடிய பிரத்யேக தன்மையே என்ன சிறப்பு என்னன்னா மனிதனிடத்துல கூடிய ஹார்ட்வேர் தான் அந்த மூளை இருக்கு இல்லையா நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த மூளை தான் சிறப்பு வாய்ந்தது மற்ற ஜீவராசிகள் இடத்துல இல்லாத ஒரு மூளை நம்ம இடத்துல படைக்கப்பட்டிருக்கு மனித அறிவுக்குள்ள இருக்கு அதனால நாம மட்டும்தான் தன்னை அறிந்து கொள்ள முடியுமே தவிர மற்ற எந்த ஜீவராசிகளும் தன்னை யார் என்று அறிந்து கொள்ள முடியாது அதற்கேற்ற ஹார்ட்வேர் அதுக்கிட்ட இல்லை கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்ல பேசணும் அப்படின்னா ஹார்ட்வேருங்கிறது என்ன ஒன் பொருட்கள் அதாவது செயல்பாட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதுல நம்ம என்ன சொல்றோம் ப்ராசஸர் இருக்கு ஹார்ட் டிஸ்க் இருக்கு ரேம் இருக்குன்னு சொல்றேன் இல்லையா கம்யூட்டர் லாங்குவேஜ்ல அப்போ நம்ம எப்படி ஹையர் கான்பிகரேஷன்ல போடுறோம் ஹையர் கான்பிகரேஷன் ரேம் இருக்கணும் எனக்கு வந்து தேர்ட்டி டூ ஜிபி இருக்கணும் அப்போ ஸ்பீட்ல கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணும் மொபைல் போன் ஒர்க் பண்ணோம் அப்புறம் எனக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல நான் ஆண்ட்ராய்டில் இதை போட்டுக்கிறேன் அதை போட்டுக்கிறேன் அதுக்குண்டான ஸ்பீடு வேணும் அப்படின்லாம் கேட்கறோம் அப்ப அதுக்குண்டான அந்த டெக்னாலஜி நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு அப்டேட் ஆகுதோ அந்த அளவுக்கு அந்த மொபைல் போன் வேகமா இருக்கு அந்த கம்ப்யூட்டர் வேகமா இருக்கு மனித உடல் ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி அப்டேட் ஆகிட்டு வருது அப்டேட் ஆகி இன்னைக்கு மனித உடல்குள்ள வரும்போது அந்த மனித உடலானது ஒரு மேம்பட்ட ஹார்ட்வேர் வன்பொருளிலேயே உயர்த்தப்பட்ட வன்பொருள் ஆனா அதுல சாப்ட்வேர் அப்படிங்கறது என்னன்னா நம்ம வெளியிருந்து ஏற்றி வைக்கப்பட்ட விஷயங்கள் தான் ஆனா இங்க சாஸ்திரம் என்ன சொல்லுது ஒரு கம்ப்யூட்டர்ல நம்ம லாங்குவேஜ பீட் பண்ற மாதிரியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேரை லோட் பண்ற மாதிரியோ இங்க மனிதனுக்கு தேவை இல்லை ஏன்னா அந்த அறிவே பிரகாசிக்குது அவனிடத்துல பட்டு பிரதிபிம்பிக்குது அப்ப அவனிடத்துல இருந்து வெளிப்படுறதா உண்மையான சுயம்பிரகாச அறிவு வெளியில இருந்து ஏற்றி ஒரு நாலெட்ஜ் தான் புற அறிவு தான் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லணும் இந்த இடத்துலதான் அந்த கான்சியஸ்னஸுக்கும் நாலெட்ஜுக்கும் உண்டான டிஃபரன்ஸை நாம புரிந்து கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னிடத்துல இருந்து வெளிப்படுவது Knowledge, அப்படிங்கிறது நான் வெளியிலிருந்து ஏற்றி வைத்தது அப்ப நாம என்ன நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா நம்ம வெளியிருந்து ஏற்றி வைத்துக் கொள்கின்ற விஷயத்த உண்மை என்று கருதுகிறோம் அதனால நம்ம என்ன பண்றோம் கீழ்நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம் ஆதியில நம்ம இடத்த வந்த அத்தனை ஞானிகளும் மகான்களும் ரிஷிகளும் கொண்டு வந்த இத்தனை விஷயங்களையும் இன்றைக்கு நம்ம யாராலும் கொடுக்க முடியவில்லை என்பதற்கு என்ன காரணம்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்தோம்னா வெளிக்கொண்டு வந்தார்கள் அதனால தான் நம்முடைய கண்டுபிடிப்புகள் எல்லாமே பாருங்க வம்சாவளியில வந்த மகான்களாகத்தான் இருப்பாங்க எல்லாருமே நம்ம இந்திய வம்சாவளியில வந்த மகான்கள் கண்டுபிடிச்சு வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆனா அது இங்கிலீஷ்காரை எடுத்துட்டு போய் தன்னுடைய பேரை போட்டுக்கிறான் காரணம் என்ன நம்ம நாட்டின் மீது படம் எடுத்தான் ரிஷிகள் கிட்ட என்ன ஒரு பெருந்தன்மைன்னா நான் கண்டுபிடித்தேன்னு அகங்காரத்தில் ஆட மாட்டாங்க ஏன்னா அவங்க தெரிஞ்சிடுச்சு உண்மை தெரிஞ்சு போச்சு என்னிடத்துல பிரகாசிப்பது அதனுடைய அறிவு அப்படிங்கிற புரிதல் இருக்கிறதுனால அவங்க நான் கண்டுபிடிச்சு என்று தன்னுடைய பேரை போட்டுக்கொள்வதோ ராயல்ட்டி வாங்குவதோ அவர்களிடத்துல கிடையாது அப்போ அதனால நம்முடைய மகான்கள் இந்திய ஞானிகள் கண்டுபிடித்த அத்தனை விஷயங்களை வெளிநாட்டவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய நூல்களாக மாற்றி நம்ம இடத்துல மெக்கால எஜுகேஷன் திணிக்கப்பட்டது அப்ப இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்போ விழிச்சுக்கிறோமோ அப்பத்தான் நம்ம விவேகங்களாக மாற முடியும் என்பதாக இங்கு சாஸ்திரம் வலியுறுத்துகின்றது இது மாதிரி நிறைய இன்னும் இந்த பஞ்சபூதங்களுடைய தன்மையை பற்றி நிறைய பேசலாம் சித்தர்களுடைய விஷயத்தை பற்றி நிறைய பேசலாம் இன்னும் அடுத்த வகுப்புல இதை தொடர்வோம் இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்